நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து ஏசி மானுவேல் நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழில் சிற்பி பாலசுப்பிரமணியன் தலை என்கிற பாடல் மூலம் இந்தியாவினுடைய பல்வேறு நிலைகளை விளக்கி காண்பிக்கின்றார் இந்தியாவின் வளங்கள் முத்துக்களலான கொண்டை போல் சோழ கொள்ளை வளமாக தெரிகிறது என்பது இந்தியாவின் புன்சை வளம் செழிப்பாய் காணப்படுகிறது என்று உணர்த்துகின்றது பக்கத்தில் மஞ்சள் பழுத்த நெல் வயல்கள் முற்றிய நெல்மணிகளால் நிறைந்துள்ளன என்பது இந்தியாவின் நன்சை வளங்களில் அது சிறப்பை காண்பிக்கின்றது இவ்வாறு இந்தியாவில் நன்சை புன்சை அவை சிறப்பாக காணப்படுகின்றது மேலும் தேயிலை காப்பி ரப்பர் போன்ற பணப்பயிர்கள் இந்தியாவின் மேலோங்கி உள்ளதை அவருடைய பாடல் வரியில் உணர்த்துகின்றது இவ்வாறு நன்சை புன்சை பணப்பெயிர்கள் தொழில் வளம் அனைத்திலும் உயர்ந்து இந்தியா எல்லா திசைகளிலும் பசுமையான வளமோடு விருந்தாலும் இந்தியன் விழிகளிலே இவற்றின் இன்பத்தை அனுபவிக்க இயலாத இயக்கமே தங்கியுள்ளது அவனது நாவை நீரூற்று அவனது இயக்கம் ஏமாற்றம் இதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது இந்தியன் இந்தியாவின் இன்பத்தை அனுபவிக்க இயலாமைக்கு காரணம் என்ன சாதி மதம் இனம் மொழி மூட பழக்கங்கள் இன்னும் எத்தகைய தலைகளால் அவன் கட்டப்பட்டு கிடக்கின்றான் முளையில் கட்டிய காலை அவை தனக்கு தேவையான உணவை உண்பதற்கு முயற்சித்தும் அதை அடையாமல் போகின்றது அதே போல இன்றைக்கு மனிதன் சமூக கட்டுகளாலும் பல்வேறு காரணங்களாலும் அவன் கட்டப்பட்டு காணப்படுவதால் இந்தியாவின் வளத்தை அனுபவிக்க முடியாதவனாய் ஏக்கத்தோடு வாழ்கின்றான் இளைஞர்களே தேச முன்னேற்றத்தின் தேர் சக்கரத்தை அதனை நகர செய்வதற்கும் உங்கள் தோல்நிலை கொடுங்கள் இளைய பாரதமே எழுந்துவா வளமான இந்தியாவை உருவாக்குவோம் நன்றி